சென்னை தமிழக சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைத்தேரையினர் தருமபுரம் திரு ப சுவாமிநாதன் பங்கேற்கும் திருமுறை இத்தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை சென்றுள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் நுழைந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நிகழ்ச்சியினை வடபழனி வேலாய்வார் அவர்களின் பையன் திரு சுவாமிநாதன் அவர்கள் ஏற்றி சிறப்பித்தார்கள் No. Uh -huh. சைவ முதற் குருவாயே சமணர்களைத் தருவோனே பொய்யர் உள்ளத்து அணுகானே புனித அருள் புரிவாயே கையில் மிசை கதிர் மேலா கடிகமல்லற்புதீவ தெய்வத சருநாதா திருமதுரை பெருமாள் செய்வ முதற் குருவாயே தம்மன்னே தருவோரில் பொயர் உள்ளத்து அணுகானே புனிதர் புரிவாய் கடிகமீப தற்புரு நான திரு மதுரை பெருமான தெய்வமுற குருவாய தமணகளை பெறுவோரின் பொய்யு கட்டி புலிதனரு புரிவாய கையில் விதை கையில் விதை கதிரீலா கடி கமணப்புதறி Go, go, go. dari dari thaba thaba dari dari thaba dari thaba mani palani dittu ma நான் சமீபத்தில் ஒரு சங்கீதத்தை பற்றி கட்டுரை எழுதின அதில் என்னுடைய கருத்தை எழுதியிருக்கிறேன் ஒரு பாட்டுக்காரன் என்று வியாபகத்தில் வந்தவர்களை அத்தனை பேரையும் நினைத்து பார்த்தால் எப்படி அவர்கள் புகழ்ச்சிக்கு வந்தார்கள் மக்களால் போற்றப்பட்டார்கள் என்று பார்த்தால் சாரீரத்தை ஒழுங்கு பண்ணணும் சாரீரம் என்பது தொண்டை சாரீரம் ஒழுங்காக பாட வந்தால்தான் அவன் பாட்டுக்காரனாக ஆக முடியும் அல்லவா ஆமா ஒரு பெண்ணு அழகா இருக்கான்னு சொன்னா நாம கைய பாக்கிறோமா காலை பாக்குறோமா எதை பாக்குறோம் முகத்தை அல்லவா அது போல ஒரு நல்ல பாட்டுக்காரன் சொன்னா சாரீரத்தை தான் பாப்பான் அப்ப சங்கீதம் வேண்டாமான் நீங்க கேட்கலாம் சங்கீதம் வேண்டாமான்னு சங்கீதம் இருபத்தஞ்சு மார்க்கு தான் மார்க்கு சாரீரம் தான் இப்போ ஒரு சட்டி நிறைய பாயசம் இருக்கு அதை எடுத்து போடணும் அந்த ஆப்ப வந்து ஓட்ட என்ன பண்ணுவீங்க இல்லையா ஒண்ணும் பண்ண முடியாது ஏ ஆமா அதத்தான் அப்பசாமிகள் சொன்னார்ம்பில்லா மூகை மூளை போல கருதிட்டே முகக்கமாட்டேன் அப்படின்னா மூளை என்பது அகப்பை அல்லவா அதுபோல சாரீரமூர்த்தனுக்கு ஒழுங்கா இருந்தாத்தான் அவன் பாட முடியும் ஆனா சங்கீத இலக்கணம் தேவைதான் நான் இல்ல வேண்டான்னு நான் சொல்ல தயாரா இல்லை எத்தனை மார்க் இருக்கணும் இருபத்தஞ்சு மார்க்காவது அதுக்கு இருக்கணும் அப்ப சாரீனா எழுபத்தி அஞ்சு மார்க் இருக்கணும் அப்படி இருந்தவர்கள் தான் பாட்டுக்காரராக நம்ம நாட்டில் உலவினார்கள் எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் கூட நல்ல சாரீரோ இல்லைன்னா அவன் பாட்டுக்காரனாக வரவே முடியாது மக்களிடையே அவன் பேர் வாங்க இயலாது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அல்லவா ஆமா அந்த மாதிரி சாரீரத்தை நம்ம சரி பண்ணணும் சாரீரத்தை திருவாபரது ராஜரத்ன பிள்ளைன்னு ஒருத்திருந்தார் தெரியும் உலகத்திலேயே அப்படி ஒரு மனிதன் தோன்றவில்லை என்று சொல்லிட்டாங்க தஞ்சாவூர் ஜில்லாவில நாதஸ்வரக்காரர் சொன்னா ராஜரத்ன பிள்ளைய தான் குறிப்பிடும் தவுள்காரர் சொன்னா மீனாட்சுந்தான் குறிப்பிடும் வருஷத்துக்கு முந்தி பாகவதர் பாடுறார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னானே ஆனால் யார சொல்லும் எம் கே தியாகராஜ பகவதர் தான் ஆமா செம்ப வைத்தியநாத பாகவதர் இருந்தாரு எத்தனையோ பாகவதர்கள் நம்ம நாட்டில் இருந்தாங்க ஆனா பாகவத கச்சேரி இன்னைக்கு அப்படின்னு அவர் தான் எம் கே ஜாராஜ பகதான் குறிக்கும் ஒரு திவ்யமான சாரீரம் பவுன் கம்பி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அவருடைய சாரீரம் அவர் எனக்கு சொந்தக்காரன் அல்ல அல்லதா ஆமா அப்படித்தான் நான் எழுதி இருந்தேன் அதுல அந்த மாதிரி அண்ணன் சாரீரத்தை சரி பண்ணணும் ராயரத்னம்பிள்ள சொல்லுவார் பெரியவரஸ்ட் மாதிரி அவர் வந்த போது கூட நான் தோறும் வீட்டிலே வாசிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் பிள்ளை இருக்க வேண்டிய ஊதுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவர் தினந்தோறும் சரி தான் அவருடைய பேர் சாகர் வரைக்கும் இருந்தது ஆமா நிச்சயம் அது போல தினந்தோறும்ாரீரத்தை சுத்தப்படுத்துவேன் சுத்தப்படுத்தினால்தான் கடவுளுடைய அருளாலே எனக்கு இந்த வரைக்கும் இந்த சாரீரம் உதவுபடி எனக்கு வந்துகிட்டு இருக்கு இல்லையா ஆமா ஆயிரக்கணக்கில் காசட் நான் பாடிருக்கேன்னு சொன்ன சாரீரத்தை ஒழுங்கு பண்ணி விட்டுருக்கேன் ஒழுங்கு பண்ணி வச்சாத்தான் முடியும் இப்ப கூட இப்ப ஏழாம் தேதி நான் கந்தர் அனுபவதி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பதினேழாம் தேதி கூட பதினேழு ஆடி போவோம் ஒரு ஆட்டம் வந்துடும் அந்த ஆட்டம் வந்தா நல்லா இருக்குமா பேச்சே நல்லா இருக்காது பாட்டு எப்படி நல்லா இருக்கும் கடவுளுடைய அருளும் தேவை அதே சமயத்தில் இவருடைய உழைப்பும் தேவை உழைப்பால் வராத உறுதியும் உடவோ அப்படின்னு சொன்னா பாருங்க அது கரெக்டா அனுபூதி பண்ணிருக்கேன் ஏழாம் தேதி இருக்கேன் அது ரெக்கார்ட் பண்ணி வரும் நான் முன்ன அரக்கு ரெக்கார்ட்ல பாடிருக்கேன் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு கிடைக்காது பாடியிருக்கேன் அதை உங்களுடைய உங்களுக்கும் அந்த ஐம்பது பாட்டை கேட்கட்டுமே அப்படின்னு இன்னைக்கு முதல்ல பாட்டும் அங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணி இருக்கணும் அதே மாதிரி நான் பாடி காட்டிட்டு அப்புறமா நான் சுந்தர தேவாரும் ஒரு மார்வல் இருக்கட்டுமே அப்படிங்கறதுக்காகத்தான் அரபூதி ஐம்பது பாடல்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அருணகிரிநாதர் மனித உடம்போடு அவருக்கு இருந்து அதை பாடவில்லை என்பதும் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் அவருடைய உடலை ஒரு மகாபாவி எரிச்சு கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் அவருடைய உடலை ஒரு மகாபாவி ஏறிச்சுட்டான் ஆமா அவன் பேர் சம்பந்தாண்டான் அப்புறம் உயிரை ஒரு கிளி மேல அவர் பார்த்து கிளி ரூபத்தில் இருந்து அவர் பாடினார் என்று வரலாறு உண்டு வரலாறு ஒருவேளை தவறு இருந்தால் மன்னிச்சு ஆமா வாரியார் சாமி முறக்கொண்டு அப்படித்தான் சொன்னார் ஆமா கிளி பாடியிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன கேட்டுறாதீங்க சாதாரண கிளி பாடாது அது தெய்வீக கிளி அல்லவா அதனுடைய உடம்புல இருக்கிறது வந்து அழக உயிரல்லவா இருக்கிறது அல்லவா அது பாடியிருக்கிறது கந்தர் அனுபூதி என்று அதற்கு பேர் உங்களுக்கு தெரியும் பல பேருக்கு அது தினந்தோறும் பாராயணமும் இருக்கும் இல்லவா ஆமா அதனால அந்த கந்தர் அனுபூதி ஐம்பதையும் நான் பாடிவிட்டு அப்புறம் சுந்தர கைவிப்பேன் மன்னிக்கணும்ன கல் நெகிழ்ந்துருகக்கரு சண்முகனு கீழல் நெஞ்சக்கண கல்லு நெகிழ்ந்துருக கஞ்சக்கரு சண்முகனு கீழ செய்குனை மாலை बिरावे फजरे करारे पदम पनीवा चंद्र पुने माने सरन बिरवे फजरे करारे पदम पनीवा पानी पदम पनीवा மயில் அர்த்தம் ஆமா ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள் ஆனா கதான ப வினோத நுண்ணி அல்லையோ எல்லாமர என்னை இழந்த நலம் நாய் முருகா சுரபூபதியே தாயமு ந빌 NaN மறையும் யானோ மனமோ என்னையாண்டையடும் தானோ பொருளாவது சண்முகனே பொருளாவது சண்முகனே பொருளாவது சண்முகனேளைளைப்பட்டகை மாதோடு மக்களனும் தலைப்பட்டறிய தகுமோ தகுமோ ஹானல Na na na na na na na na na na magamay kalendida vala bezaa ugam <laughs> na rumoyin दिल ने मगमाया कलिंदिले वन्ने पीरा उगम मारुम बोलिंगु बोलिंगिले अगम பணியார் அரவிந்தம் வரும்பும் அதோ பணியாயனி பதம்பணியும் தனியா அதிமோகாபரனே ஆள்ளி பதம்பணியும் தனியா அதிமோகதயாபரணே மதனே கதிக கரவாது இடுவாய் வடிவேல் இறைதான் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே ஆரின அமரும் பதிகே அகமாம் எனும் இப்பிமலம் கட மெப்பொருள் பேசியவ குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொறும் தானவநாசகனே மகன் குமரன் சமரம் பொருதானவநாசகனே மற்றூர்குடல் மங்கையர் மையல் வளைப்பட்டு ஊசல் பரும்பரிசு என்றுஒழிவேல் சட்டூடர வேல் சைலத்து எறியும் niture nirakula nirbhayane bel chailat yerium yeah. nirbhayane nana nana tadarina aa aa aa arina tadarina nana tadana e முருகன் பிறவா நிறவான் முருகன் பிறவா நிறவான் சும்மாயிறு சொல்லற எந்தலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் யென்பு அருள் கொன்று அறியாரறியும் தரமோ உறுவன்று அறுவன்று உளதன்று திலதன்று இருளன்று ஒளியெம்பு என நின்றதுவே ததரினனன னனனனரைனன ஆரீனன கேஹே கதிர்ல் முருகன் கடல்பெற்று பெற்று உயிவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உயிவாய் ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே ஒழிவா நே ந கனந்து மோlineEdit புகுகம் தேயல் தந்துunar vendru arulvai purgan kumaran purgan yandre moindhu pugum theyal thandhuunar vendru பிடிபட்டு ஓராவினையே உடலத்தகுமா முதுசூர்பட வேலனையும் சுரா சுர நோக்கு துரந்தர நே முதுசூர்பட lelariyam sura sura loga durandarane sura loga durandarane he re na na ri na na na na na na he re na harina yam godiya kalviyum en ariyum saame pera வேலவர் தந்ததனா நன யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயற மெய்ப்புணர்வீர் நாமே நடவி நடவீனியே புதிய மதிய உணர மரவாலரிய விமலன் புதல்வ விமலன் புதல்வா அதிக அனக அபயமர பதி காவல சூரபயங்கரனே விமலன் புதல்வா சூரபயங்கரனே விமலன் புதல்வா சூரபயங்கரனே Vadibum, tanamum, manamum, unamum, kudiyum, kulamum, kudibohi yavah Aadiyantham illa, ayilvel arathen Midiyanthurupavibedippadin eh Ayilvel arathen, ayilvel arathen, ayilvel arathen Dharanana ஒழு முப்பது வருஷம் வாங்கல்லைன்னா நகர்ந்துகிட்டே இருப்பான் கொடுக்க வேண்டிய பகுதியை நான் ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா கரெக்டா என்கிட்ட இருந்து அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதும் என்னை விட்டு ஒருத்த ஓடிவிட்டோம் அதுக்காக நான் கவலைப்படுது இல்லையா ஆமா அதனால முப்பது வருஷமா ஆமா அதான் அதுல ஆச்சரியம் puruluk adiye turida ubade tum punartiya va punartiya va punartiya va aridagi en me puruluk adiye turida ubade tum punartiya va तारण विक्रम वेली मयोर पूरी तारण विक्रम वेली मयोर पूरी तारक नाग पुरंदर ने पूरी तारक नाग पुरंदर ने नाग पुरंदर ने नाग पुरंदर ने There is palace. Derrida pyawakan. My name is theään雨 mensiromanne. His name is theään media mensiromanne. My name is thewa. My name is my name prophet, My name II Отрéks layered on yraan பிரதா சுரசூரவிபாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவம் எய்தியவா காளை குமரேசன் என கருதி தாழைப்பணியத்தவம் எய்தியவா தவம் எய்தியவா பாலை குடல் வள்ளி பதம் பணியும் வேலை துறபூபதி ஏ அடியைக்குரியாது அறியாமையினால் முடிய கடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேல் மகிபா புறமில் கொடியை புணரும் குணபூதரனே குணபூதரனே விடி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் அதோ போர்வே சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வி மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழு செய்யோய் மயிலேறிய சேவகனே மயிலேறிய சேவகனே மயிலேறிய சேவகனே அரிதாகியமை போரோடு கடியேன் புரிதா உபதேசம் உணர்த்தியவ அரிதாகியமை போரோடு புரிதா உபதேசம் உணர்த்தியவ viridarna vikrama heli mayo viridarna vikrama heli mayo uridaragana purandare ne uridaragana purandare ne nag purandare ne nag purandare ne purandare உரங்கரлее கருதா மரவ ஜெரிகான எனக்கு 이르தால் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில வாகனனே முருகா மயில் வாகனே இருந்தாள் வனசம் தர என்று இசைவாய் விரதா சுரசூரனே காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவமைதிய நம்பரை தப்பா படிச்சிட்டேன் பரவாயில்ல இரண்டாவது தடவை திரும்பி வருவியா பரவால் வண்டி பதம் பணியும் அறியாமையிலால் முடிக கடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேல்மகிவா குரமின் கொடியை புணரும் குணபூதரே ஓ கூர்வேல் மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணும் சூர்வேரோடு குண்டு தொலைத்த நடும் போர் வேல புறந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நிறைய தகுமோ ஐயோ கையிலோ அழனோ செய்யோய் மயிலேறிய சேவகனே மயிலேறிய சேவகனே ஒரு ஆறு செய் விட்டு இருந்த தப்பு கூட படிச்சு நல்ல தப்பு இல்லையா பய பயன்போ பொருளே அருளே மன்னே மயிலேறியமோயானிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீத்திலேயே பன்னிருவாகவில் சொல்லே புனையும் தொடர்பேலவனே ஆரீனா ஆனே செவ்வாங்குருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணவித்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவர்க்கு இதைப்பதுவேழ்வாழ்வு என்னும் இப்படுமாயிலேவாயன என்னைத்தனையே தாழ்வானவை தாழ்வானவை செய்தனுழுவோ மயில்வாகனே மயில்வாகனே கில் வாகனனே கலையே பதரி கதரி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர் குலப் பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே செல்வமெனும் என்று விட பெறுவேன்ரனே சிங்கார மடந்தைய சீனறி போய் மங்கா அமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே நதிபால கிருபாகரனே விதி காணும் உடம்பை மலர் கடல் எந்த உள்வாய் மதிவாழ் முதல் வள்ளி துதியா விரதா சுரபூபதியே கதனால நாதா குமரா நமயம் போதா என போதிய முதல் விழு கிரிவாய் விடு விக்ரம வேலிரையோர் இமையோர் பரிவாரம் என்னும் பதம் மேவலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே ஆதாளியை முடிந்துடுமோ கோ குறவின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கரே சிகனே வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே சாகாதனையே சரணங்களிலே நமன கலகம் செய்யுதாள் யோகா சிவஞான உபதேசிகனேன குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேளை நிகழ்த்திடலும் வே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லும் அதோ வீடும் சுரர்மாமொழி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கடலே கரவாகிய கல்வியுளார் கடை இரவா வகை கடவுளே கடவுளே கடைசி பேப்பரை காணும் இங்கேயோ தவறிவிட்டது Ta da, da na na Ta da, da na na Ta da na na Vurva vurva Ta da na na Na na Ta da, da yeah. na Na na அனுபூதியா கொண்டு நாற்பத்தாறு செய்யுள் இருக்கு அஞ்சு செய்யுள் விட்டுக்கணும் கொண்டாங்க எனக்கரும் தந்தி குலமானவை தீர்த்தன்னையாள் கந்தா கதிர்வேலவனே குமையாள் மைந்தா குமார மறைநாயகையும் நீர்த்ததன் மேல்நிலையை பேராவரிய பெருமாறு இன்னும் ஒருவர்க்கு விதமோ மின்னும் கதிர்மியல் விகித நினைவார் கிண்ணங்களையும் கிருபசுடரே மதி கட்ட ரவாடி மயங்கி அற நதி புத்திரி புத்திர வீரடு சேவகனே உருவாய் அறுவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனே உருவாய் அறுவாய் உளதாய் இல்லதாய் மலராய் மணியாயே கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனே அஞ்சு செய்யணும் நீ ஏண்டா விடுறேன்னு நினைச்சுட்டான் கடவுள் மாரியப்பாட்டுக்காரர் அவர் பாடினால் எல்லாரும் அழுதுகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் ஆமா அப்படி ஒரு பக்திமான் ஆமா தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அவரே இயற்றிய பாடல்களை தவிர வேற ஒன்னையும் பாடவே மாட்ட நாக்கை அறுத்துக்கொண்டார் சரியா பாடவர்கள் அப்படி ஒரு பெரியவர் அவர் ஒரு தடவை தர்மபுரத்துக்கு கத்தியிருந்தாங்க அவங்க தம்பூர் சுதி எடுத்துக்கிட்டு வரலாம் எடுத்துக்கிட்டு வரல அங்க வந்து உட்கார்ந்தோன்னு கேட்டாங்க நீ அத்தையாவது தம்பூர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் பக்கத்துல நின்று என்ன கிட்டே இருக்குன்னு சொன்னு சொன்ன எடுத்துட்டு போன எடுத்துக்கொண்டு கொடுத்தேன் சுதி சேர்த்தாங்க ரொம்ப பெரியவங்க முருகனுடைய அருள் பெற்றவரே அவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கலை சேர்க்க முடியாது அது ஏன் தம்பூராச்சா அவங்க சேர்த்து சேர்த்து பார்த்தாங்க சேர்ல சுதி சேரலே சேரலேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் அப்போ சின்ன பையன் தம்பூர் என்னதாச்சா அதுல இருக்கிற நுட்பம் எனக்குதான் தெரியும் சில குறைபாடுகள் இருக்கும் நான் கேக்கட்டுமாட்டேன் அவங்கள நான் கேட்கப்படாது ரொம்ப பெரியவங்க சிந்தான தம்பூர் என்னதான் சேங்கிறதுக்க நான் சேர்க்கட்டுமா அப்படின்னு சொன்னேன் சேரு அப்படின்னுட்டாங்க எடுத்து கொடுத்தாங்க சேர்ந்து போச்சு மீட்ல சரியா இருக்கு ஆஹா சபாஷ் நல்லா இருக்கு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க என் பேர் சுவாமிநாதன் வேற எவன் எனக்கு சுதி சேர்த்து கொடுப்பான் சாமிநாதன் தான் எனக்கு சேர்த்துக் கொடுப்பான் அப்படின்னுட்டாரு அந்த மாதிரி ஏன் பேரும் சாமிநாதன் இந்த புஸ்தகத்தை கொடுத்தவரும் சாமிநாதன் வடபடி நீங்கள் வேலாயுத ஓதுவார்னு ஒரு ஓதுவார் இருந்தார் பழமையான ஓதுவர் நான் அவரை ரொம்ப மதிப்பேன் தமிழ்ச்சி சங்கத்துக்கு பழகாலம் அவர் வந்திருந்து தன்னுடைய கருத்தை சொன்னவர் அவர் அவருடைய பிள்ளைவர் அவருடைய பிள்ளை என்பதுனாலேயே நான் இவர்கிட்ட கொஞ்சம் பிரியமா என்ன வந்து அஞ்சு பாட்டு விட விரும்பவில்லை பாடினதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா தப்பு வராம காயிரத்தில் தப்பு வரக்கூடாது எழுத்தில் தப்பு வரக்கூடாது இசையில் தப்பு வரக்கூடாது காலத்தில் தப்பு வரக்கூடாது இவ்வளவும் கரெக்ட் பண்ணி பாடணும் அப்படி பாடுறதுக்கு எவ்வளாடி ஆகும் ஒரு மணி நேரம் ரெக்கார்டுக்கு நாலு மணி நேரம் ஆகும் ஆமாம் நாலு மணி நேரம் நாங்கள் உழைச்சாதான் ஒரு மணி நேரம் ரெக்கார்டு ஆகும் அப்படி செய்திருக்கிறேன் அதை தமிழ்ச்சங்கத்திலையும் பாடி காட்டி விடலாம் ஒரு மாதலாகவும் இருக்கட்டும் என்று செய்தேன் தவறொன்றும் இல்லை தவறு என்று நினைத்தால் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி சுந்தரருடைய தேவாரத்தை நாம் பார்த்துக்கிட்டு திருவண்ணை நல்லூரில் அவரை ஆட்கொண்டார் சுந்தரருடைய வரலாறு ஏன் சுந்தரர் இந்த நில பிறந்தார் அப்படின்னு சேர்க்கலார் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் வருஷப்பரப்பு அன்னைக்கு தமிழ்ச சங்கத்தில் வருஷப்பரப்பு விழா கொண்டாடுகிறார்கள் தமிழர்கள் அல்லவா தமிழிசங்கம் அல்லவா அதனால தமிழ் வருஷப்பரப்பை கொண்டாடுகிறார்கள் மாலையில் நாலு மணிக்கு இங்கே இசைக்கல்லூரியில எல்லா விதமான இது வச்சிருக்காங்க வாய்ப்பாட்டு வச்சிருக்காங்க மருதங்கம் வச்சிருக்காங்க நாயனம் வச்சிருக்காங்க பரதநாட்டியம் வச்சிருக்காங்க பிடி வச்சிருக்கிறாங்க வீண வச்சிருக்காங்க தவுல் வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க அவ்வளவு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டு இல்லையா ஆமா நடக்குது அப்படி அந்த மாணவர்கள் நாயணம் வாசிப்பார்கள் நாலுல இருந்து அஞ்சு மணி வரையிலும் நாலுல இருந்து அஞ்சு மணி வரையிலும் அவர்கள் அஞ்சிலிருந்து ஆறரை வரையிலும் அடியேன் திருமுறை பாடுவேன் திருமுறையில என்ன பாடுவதுன்னு நான் யோசனை பண்ண முன்னே ஒரு தட திருமூலர் திருமந்திரம் இங்கே பாடி காட்டியிருக்கேன் இதே மேடல் திருமூலருடைய காலம் கி மு அறநூறு இப்ப திருஞான சம்பந்தர் கிபி ஏழாவது நூற்றாண்டு அல்லவா ஆமா திருநாவுக்கரசர் ஏழாவது நூற்றாண்டு சுந்தரர் ஒன்பதாவது நூற்றாண்டு மாணிக்கவாசகருக்கு காலம் சொல்ல ஏழாவது அல்லவா ஆமா ஆராய்ச்சியாளர்கள் முன்னையா பின்னையா முன்னையா பின்னையா என்று இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால அது ஆராய்ச்சிக்கு அகப்படல ஆனதுனாலே திருமூலருடைய கால ஆராய்ச்சியில கி முரன்பூர் அல்லவா ஆமா மூவாயிரம் தமிழ் பாடினார் அவர் மூவாயிரம் தமிழ் கிடைக்குமா கிடைக்குமா கிடைத்த கரைய சொத்து சரி அந்த சொத்தை நமக்கு எடுத்துக் கொடுத்தவர் யார் உங்களுக்கு நினைவு இருக்கா நான் சொல்லியிருக்கேன் திருஞான சம்பந்தர் தான் எடுத்து கொடுத்தார் ஆமா திருஞான சம்பந்தர் திருவாவூ துறைக்கு போனார் கீழே இருந்து அவர் பாடினார் என்று வரலாறு யாரு திருமூலம் அதை செப்பேடு பண்ணி யாரோ அந்த அரச மரத்தின் கீழே புதைத்து வைத்திருக்கிறாங்க அப்பெல்லாம் பணத்தை முதற்கொண்டு பேங்க்ல போடுறது பேங்க்லாம் கிடையாது அதனாலதான் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கட்ட மானிடரே கேளுங்கள் சொன்னது பணத்தை புதச்சுதான் வைப்பான் நோட்டும் கிடையாது ஏதோ ஒரு சில சின்ன சின்ன காசுகள் அடையாள குறிகள் அதுதான் பானையில போட்டு புதைச்சி வச்சிருவான் அவன் புதைச்சி வச்சவன் சொல்ல போயிட்டான் தோண்டி பார்த்தான் கிடைச்சது புதையல் ஆமா இப்ப மாத்திரம் என்ன பேங்க் இப்ப நான் பரிபூர்ணமா நம்ப முடியுதா முத்து என் மேல கோவப்பட மாட்டீங்களே இருந்து வருவார் இப்ப சமீபத்துல கூட பேங்க ஒரு பெரிய தகராறு வந்துட்டு பாத்தீங்களா எவ்வளவோ தகராறு வந்து இருக்கு எத்தனையோ பேர் பணத்தை பேங்க்ல போட்டுட்டு அதை வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவண்ண கட்டிட்டு கிடக்கலாம் என்ன ஆகுமோ நம்ம உயிரோடு உள்ளற வரைக்கும் இந்த பணம் நமக்கு கிடைக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு நீ போயிடுது அது போயிடு போகுது நாம நம்பத்தான் வேணும் நம்பாமல் இருக்க முடியாது நம்பத்தான் வேணும் நம்பாமல் இருக்க முடியுமா பேங்க நம்பாம இருக்க முடியுமா முடியாது இல்லையா ஆமா அது பெரிய கதை நான் விட்டுறேன் அத மாதிரி புதைச்சி வச்சாங்க திரு ஞான சம்பந்தர் அங்க போய் அந்த அரச மருத்தடியில் நின்னார் இங்க என்ன தமிழ் வாசனை அடிக்கிறதுன்னு சொன்னாராம் நமக்கு தெரியுமா அவர் தூய தமிழர் இல்லவா நமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொன்னார் தன்னை அவரே சொல்லிக் நமிழ் ஞான சம்பந்தன்றை கற்றவன் அப்ப செகண்ட் லாங்குவேஜ் தான் அவர் வந்து மறையை நினைத்திருந்திருக்கார் யாரு தனியான சம்பந்தன் தன்னை தமிழன் என்றுதான் அவர் சொல்லிக்கொண்டார் இன்னைக்கு வேறொரு தன்னுடைய சொல்லிக்கான சொல்லிக்க மாட்டான் சொல்லிக்கொள்ளவில்லை இல்லையா ஆமா தன்னை தமிழன் என்றே சொல்லி கொண்டார் நச்சமிழ் ஞான சம்பந்தன் என்று சொன்னார் ஆமா என்ன தமிழ் வாசன் அடிக்குதுன்னு சொன்னாங்க அப்பதான் தோண்டி எடுத்து பார்த்தார்களாம் இந்த திருமூலர் திருமந்திரம் கிடைத்தது என்று ஒரு வரலாறு உண்டு அது உங்களுக்கு தெரியும் சிலருக்கு தெரியாமல் இருக்கு நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு இல்லையா அதனால திருமூலர் திருமந்திரமாக அன்று லேருந்து ஆற வரைக்கும் பாடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன் முதல்லே ஒரு தடவை நாங்கள் பாடியிருந்தாலும் எத்தனை தடவை தான் இட்லி சாப்பிட்றோம் எத்தனை தடவையும் தான் சாம்பார் சாப்பிட்றோம் எத்தனை தடவையும் தான் மனைவியை பார்க்கறோம் பத்து வருஷம் ஆச்சு நீ போடி விட்டுக்குன்னு நம்ம சொல்ல தயாரா இருக்கிறோமா சொல்லலாமா சொல்ல தயாரா இருக்கிறோமா சொல்லலாமா ரெண்டும் கூடாது அல்லவா ஆமா ஆனால் அன்னைக்கு திருமூலர் திருமந்திரம் பாடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன் அதற்கப்புறம் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியும் வைத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு தமிழ்ச்சி சங்கத்தின் சார்பில நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இப்போ சுந்தரர் திருத்துறையூர்ல போய் தனக்கு தவநேறி வேண்டும் என்று கேட்டாரும் நான் உங்களுக்கு நினைவிட்டேன் இல்லையா ஆமா சரியம் சுந்தரருடைய வாழ்க்கை யோக வாழ்க்கை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதுகிட்ட நாம் போக தயாரா இல்லை இல்லவா ஆமா ஞானம் மாணிக்கவாசியை கிரியை யோகம் நாம என்ன முடியுமா மற்றொரு இடத்தில் அவர் சொல்லுவார் சங்கிலியினுடைய தோல்ல தவம் இருப்பதை பார்த்தேன் நாம சொல்ல முடியுமா ஆம் அப்படி ஒரு தவ சிரேஷ்டர் சுந்தரர் அவர் இந்த நில உலகத்துக்கு வருவதற்கு காரணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார் இதில்லாத திருத்தொண்ட தொகையை தருமான் வேண்டி மாதிரி மேல் மனம் போக்கினார்கள் தொகை அவ்வளவு பெரிய அற்புதமான நூல் அறுபத்து பேருடைய வரலாறை தொகுத்து சொன்னவர் அவர் சைவர்களாக பிறந்தவன் தினந்தோறும் அந்த பதினோரு பாடலையும் சொல்ல வேண்டும் என்பது நியதி ஆமா நீங்க கேட்கலாம் நீ சொல்றியா அ மாட்ட தவறதில்ல சில வேளையில ராத்திரி தூக்கம் கலைஞ்சு போனா எந்திரிச்சு உட்காருவேன் உட்கார்ந்து பஜாஷத சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா திருத்தொண்ட தொகை பூரா சொல்லிவிட்டு மறுபடி படுப்பேன் ஆமா ஏன் செய்கையை செய்தவர்கள் அறுபத்தி நாயன்மார்கள் அதனால தான் அவர்களை கடவுளோடு கடவுளாக கோயிலே வைத்தார்கள் ஆமா அல்லவா ஆமா அதை சொன்னவர் சுண்டர் அத விரிவாக கொஞ்சம் விரிவாக சொன்னவர் நம்பி ஆண்டார் நம்பி நல்ல விரிவாக சொன்னவர் தெய்வத்தேக்கு வருமான இல்லையா ஆமா அப்படி ஆக திருவதிய போனார் திருவடி தீட்சை பெற்றார் கிடைக்குமா அங்கிருந்து மறுபடியும் சிதம்பரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க ராஜேந்திரன் பட்டினம் என்று பெயரோடு இருக்கிறது அங்கே ஒரு திருப்பதியம் பாடல் திருப்பதியம் நிறைவலை மலந்தை கூறு தாங்கிய கொள்கைய கொள்கையினானை குற்றமில்லியை கட்டயம் சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரால் உகழ் சேரு தாங்கிய திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனநே நல்ல அங்க இருக்கிற சுவாமியினுடைய திருநாமம் சிவக்கொழுந்தீசர் அந்த சிவக்கொழுந்தீசர் சிவக்கொழுந்தீசர்னு அந்த பத்து பாட்டிலையும் கொண்டு வர்றார் அண்ணாமலையாரே அலையார பதினோரு தடவை கொண்டு வந்தாரோ திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் இப்படி சொல்லி வைத்தும் இன்னைக்கு அருணாசலேஸ்வரர் எழுதி இருக்கிற அல்லவா ஆமா படமொழிக்காரர்கள் ஆனா பாட வந்த திருஞான சம்பந்தர் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரேன்னே படிப்பா அதெல்லாம் நாம எண்ணி மகிழ வேண்டிய ஒன்று அடுத்தபடி பிணிகொள்ளாக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கிதன் திருவடியினைக்கால் துணிய வேண்டில் சொல்லுவன் கேள்வி சேர்ந்த இந்த வாழ்க்கை பிறப்பு இறப்போடு சேர்ந்த வாழ்க்கை இது தீரணும்னா நான் சொல்றேன் கேள் அப்படின்னு தன்னை நெஞ்சை பார்த்து சொல்றது அணிகொள்மேழ் மூன்று அணிகொள் வெஞ்சிலேயால் உகச்சேரும் ஐயன் வையகம் பரவி நின்று ஏத்தும் திணியும் வார்பொழில் திருத்தினை நகருள் சிவக் கொழுந்தினை புரிந்து அகனிடம் தண்ணில் பல பகர்ந்து அலமந்து நமக்கு அறிவுறுத்தினார் சுவாமி இருக்கிற மனுஷன் பஞ்சமா பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறான் அண்ணல் திரும் அறிவினதி மாவில்னைந்தானே மணியானவர்க்கு அமுதை தேவதேவனை திருத்தினை நகருள் சிவக் கொழுந்தினை சென்றடை மணனே வேந்தராய் உலக அறம்புரிந்து தன்னை இறந்துடும் இப்பொக்கவாழ்வினை விட்டுடு நெஞ்சே அவன் அரசனாயிருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் உறுதிதானே இல்லையா ஆமா நால்வர் பெருமக்கள் பிறக்கவில்லை இல்லையா அந்த செட்டில கடைசியாக இருந்தவர் பிறக்காமல் போனவர் வடலூர்காரர் அல்லவா ஆமா நான் என்ன அடிக்கடி வடலூர சொல்றேனே நீங்க நினைக்கிறீங்களா நானூறு பெருமக்களுக்கு அப்புறமா அவர்கிட்ட எனக்கு ஒரு மதிப்பு உண்டு ஆமா சபைன்னு ஒண்ணு கட்டியிருக்காரு அன்னதானத்துக்குன்னு ஒரு கட்டடம் கட்டியிருக்காரு தியானத்துக்குன்னு ஒரு கட்டடம் கட்டியிருக்காரு அது நீங்களும் கட்ட முடியும் நானும் கட்ட முடியும் ஆனால் ஆறாயிரம் பாட்டு பாடிவிட்டிருக்க அது முடியுமா தாராளியும் முடியுமா நடக்காது முடியாது ஆமா அழகு தமிழ் அல்லவா ஆமா அப்படி ஒரு தெய்வீக புருஷன் அவர் நால்வர் வழியில வந்தவர் அவர் என்பதை நாம் மறக்கவே கூடாது அதத்தான் இவர் சொல்றார் வேந்தராயிருந்தாலும் அவன் இறந்து தாண்டா போய் விடுவான் என்ற நீதியையும் நமக்கு அவர் சொல்ல தவறவில்லை ஆண்டவனை பாடிட்டு வரும்போதே இந்த நீதியும் வருகிறது என்று பார்த்துக் கொள்வோம் பாந்தூர்திட்ட நகருள் சென்றடை அங்கங்கே நமது வாழ்க்கையை சொல்லிட்டே போறாங்க இல்லையா ஆமா அப்படியெல்லாம் சொல்லியும் கூட நாம கேக்கலையே பரிந்த சுற்றமும் மற்ற வன் துணையும் பலரும் கண்டு அழுது எழ உயிர் உடலை பிரிந்து போய் உயிர் பிரிந்து போய்விடுமாடா நினைவில் கொள்ளு என்கிறார் நிச்சயம் சொல்லிவிட்டு அந்த ஒரு சொல்ல தூக்கி போடுறார் பார்த்தீங்களா கிடைக்குமா அந்த சொல்லு கிடைக்காது அறிந்தால் கிழக்கினை தவிர்த்து கருந்தடங்கண்ணி பங்கனை உயிரை காலகாலனை கடவுளை விரும்பி செருந்தி பொன் மலர் திருத்தினை நகருள் சிவை சிவக் கொழுந்தினை மனநேனில் பிறவியை படித்து என்று பணத்தினை திருட்டி கேடுல போதில் திருத்தினை நகரும் சிவ கொழுந்தினை திருபடி இணைதான் இணைத நாடெல்லாம் நம்பி வந்து கொண்ட பூரா குறைத்த பாடெல்லாம் தமிழ் பத்தீவை வல்ல அற்புதமான ஒரு திருப்பதியத்தை பாடிவிட்டு இவர் சிதம்பரத்தை நோக்கித்தானே போயிட்டு இருக்கார் சிதம்பரத்தில் நாலு கோபுரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியாக வந்தார்கள் என்று சொல்லுவார்கள் வடக்கு வாசல் வழியா இவர் போயிருக்கிறார் இதற்கு தெய்வ சேக்கிலாறு பெருமான் கரெக்டா எழுதி வைக்கிறார் இன்ன வாசல் வழியா இன்னன்னார் வந்தார்கள் அப்படின்னு ஏன் சேக்கிலாருக்கு என்ன என்ன கடமை நாட்டு வரலாறு சொல்ல வந்த ஒழுங்க சொல்லிட்டு போறார் என்ன போல உள்ள சித்தறி உடையவனுக்கே அது மயக்கம் வருகிறதுன்னு சொன்னா மீனாட்டி சுந்தரம் பிள்ளை போன்ற ஒரு பெரிய தமிழ் அறிஞர்கள் அவருக்கு பிள்ளைத்தமிழ் பண்ணார் அல்லவா ஆமா அபுருமான பிள்ளைத்தமிழ் அவர் நேர சிதம்பரத்துக்கு போனார் அவர் சாமி எப்படி கும்பிட்டார்னு எழுதி வைக்கிறார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் அதுக்கு பொரு சொல்ல அந்த பாட்டை பாடுவதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது ஆமா அது ஒரு யோக நிலை யோக நிலையை எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான் அதற்கு பொருள் சொல்ல எனக்கு அறிவு எள்ளளவும் கிடையாது பெரிய பெரிய ஞான ஞான சிரேட்டர்கள்லாம் திண்டாடுறாங்க அந்த பாட்டுக்கு நான் பாட்டை மாத்திரம் சொல்லிவிடுவேன் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக உணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்து மிகவேயாக இந்துவா சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேருந்த வெள்ளித்துலர்ந்தப நிலை இது இதத்தான் அவர் கேட்டு வாங்கினார் சிதம்பரத்தில் அப்படி நின்றார் என்று தெய்வ சேக்கடார் பெருமான் சொல்றாரு அதுல ஒரு எழுத்துக்கு கூட எனக்கு பொருள் சொல்ல தெரியாது ஆமா அல்லவா அதை நான் விட்டுடுவேன் பாட்டை மாத்திர நான் உங்களுக்கு பாடி காட்டிவிட்டேன் இந்த பாட்டில் ஒரு வரலாறு தொக்கி இருக்கிறது உங்களுக்கு சொல்லுவேன் குமர காசி மடத்தை ஸ்தாபித்தவர் ஐந்து வரை வயசு வரலையும் ஊமையாக இருந்தவர் கவிஞர் பரம்பரையில பிறந்தவர் அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர் கவிஞர் பரம்பரையில பிறந்தவர் சண்முக கவிதாயரோ என் மன்ன அவங்க அப்பா பேர் சரணானா முத்து நான் சொல்றது ஆமாம் ஐந்து வரையிலும் ஐந்து வயசு வரையிலையும் பேசாமல் இருந்தார்கள் ஊமையாக இருந்தார்கள் வாத்தியார் பிள்ளை வாத்தியார் பிள்ளை மக்கு வைத்தியம் பிள்ளை சீக்குன்னு சொல்ற மாதிரி கவிஞர் பிறந்தவையில் பிறந்தவர் ஊமையாக இருந்தார் குழந்தையை கொண்டி திருச்செந்தூரில் போட்டாங்க இந்த குழந்தை பேசுனா பேசட்டோம் இல்லட்ட இங்கேயே போட்டுட்டு போயிடுறோம் நாங்கள் அப்படின் முருகன் அருள் செய்து பேச வைத்தான் என்று வரலார் அவர் நாக்குலே முருகன் வேளாள் எழுதினான் என்று வரலார் அவர் பாண்டதுதான் கந்தர் கழிவெண்பா நீதி மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் வைத்தீஸ்வரோ முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழ் நூல்கள் குமரகுருவர் மீனாட்சி பேர்ல பிள்ளத்து விழிப்பொழு கற்பனை கடந்த கருவூலத்துணர்வில் நீர்வாட்சி பண்பாக்கு ஒளிபூத்து அலிபடுத்த மலர் கற்பகமே எழுத சொல் மடலை தரும்பு பசங்கி வாத சாந்த பெருவெளியில் மூலத்தளத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே புக்கற் விருந்திடும் உம்முளையாய் முத்தம் தருகவே மீனாட்சி எழுந்து விழுந்து முத்தம் அப்புறம் இருக்கட்டும் முத்து மாலை பெற்றுக் கொண்டு தன்னுடைய கழுத்தில் அந்த மாலையை கையட்டி அவருக்கு போட்டார் என்று வரலார் அல்லவா ஆமா அவருக்கு முருகனுடைய அருள் கிடைச்சு போச்சு குமரகுருபருக்கு தனக்கு ஒரு குருநாதன் தேவை என்று நினைத்தார் ஆமா தனக்கு உபதேசம் செய்து கொள்ள வேண்டும் பஞ்சாட்சரம் சொல்ல வேண்டும் குருநாதன் தேவை அப்படின்னு முருகனை கேட்டார் உன்னுடைய வாக்கு எங்கே தடை அங்கேதான் குருநாதன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர் இவரோ கவிஞர் முருகனுடைய அருள் பெற்று பாடினவர் முத்துமாலை மீனாட்சியே கையட்டி கொடுத்தாள் குருநாதனை தேடுறார் தருமபுரத்துக்கு வந்தார் அப்ப சொன்னார் ஊரை குறுகினேன் என் பேரை குறுகினேன் அப்படின்னார் சீவனாக இருந்தேன் சிவனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு அதுதான் என்னுடைய பொருள் ஊரை குறுகினேன் பேரை குறுகினேன் தருமபுரத்தில் நாலாவது சன்னிதானம் மிக பெரிய ஆமாம் தருமரத்துல வந்து ரெண்டு ஜீவ சமாதி இருக்கு முதல் சன்னிதானமும் இரண்டாவது சன்னிதானமும் ஜீவ சமாதி இன்றும் அவர்கள் உயிரோடு உழவுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆமா உயிரோடு உழவுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் நான் பார்த்ததில்லை என் கண்ணுக்கு அம்பு இல்லை நான் பாவி எனக்கு எப்படி கிடைக்கும் இல்லையா ஆமா இந்த நாலாவது சன்னிதானம் மாசிலாமணி தேசியன் அவரை போய் இவர் வணங்கினார் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள இந்த பெரிய புராணத்துக்கு பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் அவர் நாலாவது சன்னிதானம் இவர் கவிஞர் அல்லவ எடுத்து பொருளை விரிச்சு விட்டுட்டார் பாட்டுக்கு பொ சொல்லி இந்த நாலாவது சன்னிதானம் சுந்தரர் எந்த நிலையில இருந்தாரோ அந்த நிலையில இருந்து காட்டினாராம் அந்த சன்னிதானம் அல்லவா சுந்தரர் இருந்த நிலையை இந்த நாலாவது சன்னிதானம் இருந்து காட்டினாராம் அப்பதான் நீதான் என்னுடைய குரு அப்படின்னு விழுந்து கும்பிட்டார் இருக்கட்டும் நீ காசிக்கு போயிட்டு வா அப்படின்னு இந்த நாலாவது தனிதானம் அப்ப குமரகுருவர் சொல்லி இருக்கிறாரு இப்பெல்லாம் காசிக்கு சர்வசாதாரணமா போயிட்டு வந்துடலாம் அப்ப புரியாது காசிக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரல இந்த உடல்ல உயிர் இருக்குமா எனக்கு அந்த உபதேசம் கிடைக்குமா அப்படின்னாராம் அப்படியா அப்படின்னா சிதம்பரம் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு சிதம்பரம் தரிசனம் பண்ணதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு உபதேசம் செய்தார் என்று வரலாறு அவர் பேர்ல பண்டார மும்மணிக்கோவை அப்படின்னு ஒரு நூல் எழுதியார் குமரகுருபரன் அதுல வருகிற செய்தி ஒன்னே ஒன்னு மாத்திரம் உங்களுக்கு நான் நினைவு மாசிலாமணி தேசிகா உன்னுடைய மடத்து சோறு எனக்கு வேண்டாம் வடத்து சோறு வேண்டாம் எது தேவை அடியார்கள் சாப்பிட்டு வெளியில தூக்கி போடுற இலை அதை நக்கக்கூடிய நாய்ப்புறவி எனக்கு எப்படி முருகனுடைய அருள் பெற்றவர் மீனாட்சியினுடைய அருள் பெற்றவர் பெயர் ஒரு நூலை எழுதி மடத்துல நான் சாப்பிட வேண்டாம் உன்னுடைய அடியார்கள் சாப்பிட்டுட்டு வெளியே போட்டி எச்சி எலை அதை நக்கக்கூடிய நாய்ப்பிறவி கொடு எனக்கு எங்கே போச்சு பார்த்தீங்களா மாணிக்க நாலாவது சன்னிதானுடைய பெருமை ஆமா இப்பவும் திருப்பந்தாள் மடம் தருமர மடத்து சிஷ்ய பரம்பரை தருமர மடத்திலிருந்து தான் அங்க தம்பிரான் போகணும் வேற தம்பிரானை மடத்துல தருபுரம் திருப்பந்தாள் மடத்துல வைக்க முடியாது ஆமா இன்னைக்கும் அப்படி இருக்கிறது இன்னைக்கும் அது நடக்கிறது அது நடக்கப்படாதுன்னு ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டாரு கிடையாதுன்னு கோர்ட்ல திருப்பண்ணிட்டான் அப்போ திருப்பிறந்தாள் மடம் தருமூர மடத்துக்கு தான் சிஷ்ய மடம் அப்படின்னு சாதிச்சுட்டான் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறது இந்த தெய்வீகமான பாட்டு சுந்தரர் எப்படி இருந்தாரோ அந்த நிலையில் இருந்திருக்கிறார் அந்த மாசிலாமளி தேசிகர் அல்லவா ஆமா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் உடனே கூர்த்தன் என்ன பண்ணினான் திருவாரூருக்கு வா அப்படின்னு ஒரு அசரீதியா சொல்லிவிட்டான் அசரீரின்னா என்ன அர்த்தம் உடல் தெரியாமல் வாக்கு மாத்திரம் வரும் அதுதான் சுந்தரருக்கு தெய்வ சேக்கிடாருக்கு கிடைத்ததும் அதுதான் உலகலாம் அப்படின்ற சொல்லு அல்லவா ஆமா திருவாரூருக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டான் தில்லையில் இவர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு போற நடந்துதானே போகணும் நமக்கு சமயாச்சாரிய சுவாமிகள் நடந்துதானே போனாங்க ஞானசம்மந்தர் ஒருத்தருக்கு தான் பல்லாம் ஆமா அந்த மூர்த்திக்கு ஈடு கிடையாது ஆமா போற வழியில சீர்காழி வந்தது திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் அவர் அருள் பெற்ற ஊர் அந்த ஊரை நான் மிதிக்க மாட்டேன் ஊருக்கு புறத்தால போனார் திருத்தோணிபுரத்தில் இருக்கிற கடவுள் எழுந்து வந்து அவருக்கு காட்சி கொடுத்தோம் பெரியவருக்கு மதிப்பு கொடுத்தாரா பிரானுடைய அருள் கிடைக்குது நாம கூட பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்தோமா நமக்கு ஆண்டவனுடைய அருள் கிடைத்து விடும் ஆமா அதுல சந்தேகமே இல்லை ஆமா நாள்தோறும் என்னுடைய குருநாதனை நான் வணங்க மறக்கிறதில்லை எனக்கு எத்தனையோ குருநாதன் சங்கீதம் சொல்லிக் கொடுத்தவர் தேவாரம் சொல்லி கொடுத்தவர் மானசீகமான குரு உபதேச குரு அத்தனை பேரையும் வணங்குவேன் தவறவே மாட்டேன் வெளிப்புறத்தில் நிற்கிறார் ஆண்டவன் காட்சி கொடுக்குறான் ஒரு பதியும் சொல்றார் சுவாமி தந்தையம் தலைவனை மலையில் மாதினை மதித்து அங்கோர் பால் குண்ட சடையிடை வைச்ச எம்மானே ஏதிலன் மனத்துக்கோர் குண்ட நீரை என் எங்கள் பிரே காதில் வெண்குழையனை கடல் கொள்ள மிதந்த கடுமல வட கண்டு கொண்டே மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆமா அருமையான பாட்டு எனக்கு துணை இனிதான் அப்படின்னு சொல்லிவிடுற மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன் வருந்தனுற்றேன் மரபாவரம் பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதே ஏ துணை என்று நான் சொல்லப்பட்ட ஒன் சுடரை முத்தியும் ஞானமும் பானவர முறை முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமளவள நகர் கண்டுகொண்டே அறித நானும் மலர் கொன்றையும் கூவிட மலரும் பிளவிய தடை அடிகளில் நினைந்த கண்ணினை அடிய மக்கள் அறிவரிதவன் தீர் வழியினை ரூ கழுமலவக கண்டு கொண்டு கடையம் தன் காதலல் பாடிய பத்தூ தொழு மலர் எடுத்தகை அடியவர் தம்மை துன்பமும் கிடும்பையும் தூழகிலாவே தூழகிலாவே தூழகிலாவே என்று பதியம் பாடிப்பு திருவாரூருக்கு வான் சொன்னாரா கடவுள் நேர திருவாரூருக்கு போகிறார் நடுமத்தில் திருக்கோலக்கா எல்லாம் திருக்கோலக்காவுக்கு வர ஒரு பதியம் பாடியிருக்காரு அது மற்றொரு சமயத்தில் பாடியிருக்க இப்போ திருக்கோலக்காவுக்கு போயிருந்திருக்கிறாங்க அவர்கள் பாடிய அப்போ பாடிய பதியம் நமக்கு கிடைக்கல மற்றொரு சமயம் பாடிய பதியம் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நான் இன்னொன்று சொல்ல நினைத்தேன் நேரமின்மையால் விட்டு விடுகிறேன் கிருபானந்த வாரியார் தீர்காடியில் வந்து திருஞான சம்பந்தரை பத்தி பேச வந்தார் அது நீண்டது ஒரு வரலாறு அது எப்படியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிவிடும் அதை நான் அடுத்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் அற்புதமான நிகழ்ச்சி வாரியார் சொன்னது இல்லையா ஆமா சுந்தரர் எப்படி அந்த ஊரை மதித்தாரோ அதே மாதிரி ஒரு முஸ்லீம் மதித்திருந்திருக்கிறான் ஆமா அப்ப இருந்த முஸ்லீம் இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம் அல்ல அந்த வரலாறை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் அடுத்த நிகழ்ச்சியில என்று சொல்லி நாம் எல்லாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வோமாக சுவாமி என்னமோ கடவுள் கொஞ்சம் இந்த சுனாமி இந்த கடல் கொந்தளிப்பு இந்த பூமி நடுக்கம் இதெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய திருவுள்ளம் என்னன்னு நம்மளால நினைக்க முடியல நினைச்சோம்னா நம்மெல்லாம் உயிர் தப்புவோமா என்று கூட நாம நினைக்க வேண்டியிருக்கு அவன் முத்துத்தாண்டவர் சொன்னார் ஒரு பாட்டுல உண்டு பண்ணி வைக்கிறான் அவன் கொண்டு கொண்டு போகிறான் அப்படின்னர் அதனால உண்டு பண்ணி வைக்கிறவன் அவன் கொண்டு கொண்டு போகிறவன்